நற்றினை வானொலி நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் திருவாரூர் சீனிவாசனது பணிவான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இரைய எனது மனமொழி மெய்களால் வணங்கி இன்றைய பெருமிழ குறும்ப நாயனார் என்ற நாயனாருடைய வரலாற்றினை சிந்திப்போம் நாம் அனைவரும் அறிந்திருப்போம் ஒவ்வொருவரும் பக்தி சார்ந்த விஷயங்களை பேசும் பொழுது அந்த கருத்துக்களை ஒட்டிய பல்வேறு கருத்துக்களை தருகிறார்களே நாம் பல்வேறு பட்டி மண்டபங்கள் சொற்பொழிவுகளை கேட்கும் பொழுதெல்லாம் நிறைய விஷயங்களை புதுமையாக தருவார்களே என்று நீங்கள் எண்ணலாம் என்னாலும் தர இயலும் ஆனால் காலம் கருதி அறுபத்தி மூன்று நாம் ஒவ்வொன்றாக சிந்தித்த பிறகு உங்களுக்கு பல்வேறு தலைப்புகளில் நற்றினை வானொலி நிலைய பொறுப்பாளர்களினுடைய அனுமதியோடு தர இருக்கின்றேன் அதன் பொருட்டு நீங்கள் எனது பிழை பொறுத்த அருள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாயன்மார்களையும் அவர்களை ஒட்டிய மிக குறுகிய வரலாறுகளை மட்டுமே உங்களிடத்திலே நான் எடுத்து வைக்கிறேன் தேவைப்பட்டால் பிறகு ஒரு சில விஷயங்களை நாம் விரிவாக காணலாம் இன்றைய சூழலில் நாம் பெருமிழலை குறும்ப நாயனார் என்ற அற்புதமான ஒரு நாயனாரினுடைய வரலாற்றை சிந்திக்கிருக்கின்றோம் தொன்மையான புகழ் பிடித்த நாடுதான் மிழலை நாடு அந்த நாட்டினுடைய தலைநகரமாக விளங்குவது பெருமிழலை என்ற நகரம் மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் பல்லாத்தோப்பும் பாக்குத்தோப்பும் ஏராளமான சோலைகளை அந்த நகரை சூழ்ந்து இருக்க திரு வீதிகள் திருத்தொண்டர்கள் தரித்துள்ள திரு வெந்நீற்றின் ஒளியும் அற்புதமாக திகழக்கூடிய பக்தி நிறையிலும் நீதி நிறையிலும் வலுவாதவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் இத்தகைய சிறப்புமிக்க பெருமிழலே மிளலை குறும்பனார் வாழ்ந்து வந்தார் மிளலையில் பிறந்ததாலும் குறும்பம் குறும்பர் என்ற ஒரு இனத்தில் பிறந்ததாலும் திருமிழலை குறும்பனார் என்ற பெயர் அவருக்கு சுட்டப்பட்டது ஆனாலும் இவர் குறுநில மன்னருடைய குடியிலே பிறந்து இளவரசனாக இருப்பார் திங்களை முடிமேல் அணிந்த சிவபெருமானுடைய ஐந்தெழுத்து மந்திரத்தையும் அடியார்களுக்கு திருவமது படைத்து செம்பன் படைக்கக்கூடிய அற்புத கீர்த்திகளையும் அவருடைய தந்தையாரும் மூதாதையர்களும் பெற்றிருந்தார்கள் அதை போலவேதான் குறும்ப நாயனாரும் பெருமிழலையில் வரக்கூடிய அடியார்கள் அனைவரையும் ஆராதித்து அவர்களுக்கு தேவையான உணவு உடை போக செம்பையும் வாரி வழங்கி தன்னுடைய அற்புதமான பக்தி சரத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்து வந்தார் சிவனடியார்களே எண்ணில்லாதவர்கள் வந்தாலும் உண்ண உண்ண தொலையாத திரு அமுது அவர் ஆயத்தம் படுவார் காணிக்கையாக வழங்கும் பொழுது வந்த அடியவர்களுக்கெல்லாம் மிக பெரிய வரத்தை கண்டது போல மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து செல்வார்கள் இமயவள்ளி பங்கராம் இமயா முக்கட் பரமனது திருவடிகள் தாமரிகளை எந்நேரமும் சிந்தித்து தியானித்திருப்பார் இந்த பெருமிழலை குறும்ப நாயனார் இவ்வாறு சிவநருகிலே ஒழுகக்கூடிய பெருமிழலை குறும்ப நாயனார் தன்னுடைய குருவாக ஒரு அற்புதமான ஒரு அடியாரை மனதிலே கொண்டிருந்தார் அவர் யார் தெரியுமா நம்பி ஆறுரனாகிய சுந்தரநாயனார் சுந்தர நாயனாரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஏராளமான நாட்கள் வேண்டும் காரணம் அவர் அவர் செய்த அதிசயங்கள் மிகவும் பல சிவபெருமானுடைய வன் என்றும் அவரை அழைக்கலாம் நம்முடைய பல நண்பர்கள் உண்டு அந்த நண்பர்களிலே ஒரு சிலர் மிகவும் சாத்வீகமாக பழகக்கூடிய நண்பர்களாவார்கள் ஆனால் ஒரு சிலர் கடிந்து கொள்ளக்கூடிய வன் தொண்டர்களாக நீங்கள் பார்க்கலாம் என்னிடத்திலே ஒரு நண்பன் உண்டு எதற்கு எடுத்தாலும் கோபித்துக் கொள்வான் ஆனாலும் அந்த கோபத்தில் சிறு நியாயம் இருக்கும் அந்த விஷயத்திற்காக அவ்வளவு கோபப்பட தேவையில்லை என்றாலும் கோபைப்படுவான் அடிக்கடி கோபித்துக் கொள்வது அவனுடைய வழக்கம் அதுபோல் உங்களுக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் சிவபெருமானிடத்திலேயே கோபம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் பெற்றவர் சுந்தரநாயனார் அந்த சுந்தர நாயனாரை எநேரும் பணிவதும் அவர்களுடைய அடிபாதத்தில் வீழ்ந்து வணங்குவதும் அவரை நினைத்து குருவர்களுக்காகவும் பெருமானை நினைத்து திருவர்களுக்காகவும் இயங்குகின்றவர்தான் இந்த பெருமிழலை குறும்ப நாயனார் மையார் தடங்கண் பறவையார் மணவாளன் மலர்கடல்கள் கையால் தொழுதுவாய் வாழ்த்தி மணத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யால் கோணும் நான்முகனும் அறியா செம்பற்ளியானின் கீழ் உய்வான் சேர உற்ற நெறி இதுவே என்ற பிணிலுற்றார் ஆக மையெழுதிய நீண்ட கண்களை உடைய பறவையுடைய கணவராகிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை எநேரும் கையால் தொழுதும் வாக்கினால் வாழ்த்தியும் கருத்தினால் வழிபட்டும் கடமையில் உறுதியோடு நின்று மாலும் அரி அறியாத ஒரு மணிகண்டர் மலர் அடிகளைச் சேர்ந்து உய்வதற்கு உரிய இதுவே என்று அன்புடன் நிலைத்து நின்றார் பக்தியிலே நாம் செல்லக்கூ நாம் செலுத்தக்கூடிய பக்தியெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடிய பக்தி அல்ல கோவிலை கர்ப்பகிரகத்தில் இருக்கும் ஒரு என்ன ஓட்டம் பிரகாரம் வரும்போது இருப்பதில்லை பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் நாம் கோபுரத்திற்கு வெளியே வந்தவருபாடு இல்லை வீட்டிற்கு வந்ததும் சுத்தமாக பக்தியை மறந்து போவோம் ஆக எண்ணிய எண்ணம் எண்ணியாங்கு எண்ணுக என்று சொல்வார்கள் நாம் வந்து நம்பிக்கையோடும் அதிதீவிரத்தோடும் பக்தியை செலுத்த வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த நம்பிக்கையினும் அவர் பெருமானுடைய கொண்டிருக்கக்கூடிய பக்தி சிரத்தையினாலும் அஷ்டமா சித்திகளையும் அணிமாதி சக்திகளையும் அவர் பெற்றிருந்தார் அஷ்டசித்திகள் ஏற்கனவே நாம் பார்த்தோம் திருமூல நாயனார் அஷ்டமா சக்திகளை தன்னுடைய வசப்படுத்தி மூலனுடைய உயிரில் தன் உடலில் தன்னுடைய உயிரை கலக்க வைத்தார் அதுபோன்ற அஷ்டமா சக்திகளையும் பெருமிழலை குறும்ப நாயனார் பெற்றிருந்தார் குரு பக்தியும் தெய்வ பக்தியும் அவருக்கு இருந்தவையினாலே இதெல்லாம் பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலமாக கைகூடி அவருக்கு மேலோங்கி நின்றது ஆனால் எந்த இடத்திலும் பெருமிழலே குடும்ப நாயினார் அதை தன்னுடைய லாபத்திற்காகவோ அல்லது சுயநிலத்திற்காகவோ பயன்படுத்தியதே இல்லை இவ்வாறு சுந்தரனுடைய செந்தாமரை திருவடிகளை தினந்தோறும் வணங்கி சிந்தித்து கொண்டிருந்த இந்த சிவபெருமான் மண்மேல் வந்து வழக்கு செய்து ஓலை காட்டி தடுத்தாட்கொண்ட வன் தொண்டர் என்று அழைக்கப்படிய திருமணத்தை நிறுத்தினார் நிறுத்தி இரு இரு ஒரு நாளும் அவருடைய பக்தியை அவர் விடுவதாக இல்லை இவ்வாறு சுந்தரருடைய வாழ்க்கையிலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்து இறுதியாக கேரளாவில் இப்பொழுதும் உள்ள திருவஞ்சிக்கலம் என்ற இடத்திலே எழுந்தருளிய இந்த நஞ்சுண்ட அமுதராகிய அற்புத சிவபெருமான் சுந்தரபெருமானினுடைய தீட்சையை முக்திக்கு கொண்டு செல்ல இருந்தார் இறைவனாரை தொழுது திருப்பதிகம் பாடி சேரமான் பெருமான் நாயனாரது அரண்மனையில் தங்கியிருந்த போது சுந்தரர் போய் சேரமான் பெருமானுடைய அரண்மனையிலே தங்கியிருக்கின்றார் சேரமான் பெருமானும் சுந்தரரும் சற்றும் விலகியிருக்காத நண்பர்கள் காரணம் இவர் அவர் சிவபெருமான் மேலே பக்தி கொண்டிருப்பதற்கு நிகரான பக்தி கொண்டிருக்கிறார் சேரமான் பெருமான் மலைநாட்டு மன்னன் சேரனான் பெருமான் சுந்தரர் வந்து திருவாரூர் அருகே உள்ள ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவர் பலகாலம் சிவனடியாரை சிவன் பெருமானை தொழுது ஏராளமான கோவில்களுக்கு சென்று பாடல் பதிகங்களை பாடி சேர்மான் பெருமானோடு நட்புறவை ஏற்படுத்தி கொண்டவர் இவரும் அவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தாரில்லை அந்த அளவிற்கு அவர்களது நட்பு சிவன் பால் பக்தியின் காரணமாக வளர்ந்தது இந்த சேர்மான் பெருமான் தன்னுடைய அரண்மனைக்கு விருந்தாக அழைத்து அவரை தங்கி இருக்கச் செய்தார் அவ்வாறு தங்கியிருக்கக்கூடிய நேரத்தில்தான் சிவபெருமான் எல்லாம் வல்ல தன்னுடைய கருணையை சுந்தரர் மேல் பொழிந்து அவரை கைதை மடை அடையும்படி சுந்தரா வா சுந்தரா வா என்று வெள்ளை அனுப்பி சொர்க்கத்திற்கு அழைக்கின்றார் அந்த நேரத்திலே சேரமான் பெருமான் என்னை கொஞ்சனும் பிரியமாட்டான் சுந்தரன் எப்படி என்னை விட்டு போவான் அவன் அவனை விட்டு நான் எப்படி பூ வாழ்வேன் என்று அவரும் ஒன்று சேர்ந்தார் இதை பிறகு நாம் விரிவாக காண்போம் ஆனால் இந்த விஷயம் முதல் நாளே தன்னுடைய அற்புதமான பெரும் பெரும் பெருமிழலை குரும்ப நாயினாருக்கு தெரிந்தது நாளை இந்த அற்புதம் நிகழப்போகிறது என்பதை திருவுளத்திலே உணர்ந்து கொண்ட அவர் கொடுங்கோளூரில் நினைந்ததை பெருமிழலிருந்தவருக்கு யோக காட்சியிலே தெரிந்து கொண்டார் யோக என்பது சாதாரண விஷயமல்ல சித்தர்கள் கொண்ட அற்புதங்களில் ஒன்றான அஷ்டமா சக்திகளையும் கொண்டவர்கள் மட்டுமே அதை பார்க்க முடியும் மற்றவர்கள் கண்ணுக்கு அது தெரியவே தெரியாது ஆக வன் தொண்டர் திருக்கிளை மலைக்கு நாளை செல்ல இருக்கிறார் கண்மணியை பிரிந்து நான் வாழ்வேனா நான் வாழவே மாட்டேன் இன்றைய சிவபெருமான் திருவடியை யோகநறியால் சார்வேன் யோக நிதியிலே சாரமுடியும் சார முடியும் என்ற ஒரு அற்புத பக்திக்கு இலக்கணமானவர் பெருமிழலை குறும்பனாயினார் இவர் குறித்து பல்வேறு நபர்களும் பேசுவதில்லை